ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தபூர்வதினகிருத்தியம் அப்படின்னு ஸ்ராத்தம் நாம் என்னைக்கு பண்ணுறோமோ அதற்கு முதல் நாள் அந்த பிராமணர்களை பார்த்து பிரார்த்தனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது பிதற்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் அதற்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு பேர் காலமாயிட்டால் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தங்களுக்கு பிரேத்தஸ்ராத்தம்னு பேர் இந்த ரெண்டு விதமான ஸ்ராத்தங்களும் ஒரே மாதிரின்னு நாம் நினச்சாலும் கூட நிறைய வித்தியாசங்கள் வருது நாம் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு முதல் நாள் போய் வரிக்கணும் பிரயத்தங்களை உத்தேசித்து செய்யக்கூடிய சிரார்த்தத்திற்கு அன்னிக்கே வரிக்கணும்னு சாஸ்திரம் இப்போ காலமாயிட்டால் அவர்களுக்குன்னு செய்யக்கூடிய ஸ்ராத்தங்கள் சபிண்டீகரணம் பன்னெண்டாவது நாள் அன்றைக்கி செய்யக்கூடிய சபிண்டீகரணம்லாம் வருது அங்கெல்லாம் போய் எப்போ வரைக்கணும் பிராமணர்கள் என்ன அன்றைக்கி காலம்பறை தான் வரைக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பித்காரியேஷு சர்வே தூ பூர்வேதுஷான் நிமந்திரணம் பிரேத காரியு சர்வற்ற சத்தியேவ நிமந்திரணம் அப்படி சபிண்டீகரணம் முதலிய ஸ்ராத்தங்களில் இன்றைக்கி காலம்பற எண்ணெயை கொடுத்து பிரார்த்தனம் பண்ணி வரிக்கணும் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தில் முதல் நாளைக்கே போய் பிராமணர்களை பார்த்து வரைக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறது அப்படி ஸ்ராத்தம் பண்ணுறவர் முதல்ல விஸ்வதேவருக்குன்னு அமர்த்தக்கூடிய பிராமணர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படியே வலது பாதத்திற்கு மேலே காலை பிடிச்சிண்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் தட்சிணம் சரணம் விப்ரஹா பிராமணன் சாதம் பண்ணுற பொழுது அந்த பிராமணருடைய வலது பாதத்திற்கு மேலே ஜானூன்னு பேர் அதை தொட்டுண்டு பிரார்த்தனை பண்ணணும் வலது காலில் நாளைக்கு ஸ்ராத்தம் வருது அவசியம் நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் சவ்யம் வை க்ஷத்ரியஸ்ததா க்ஷத்திரியன் தன்னுடைய தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணினால் மேலே இடத்த தொட்டுண்டு பிரார்த்தனை பண்ணணும் பாதாவாதாய வைஷ்யோத்வௌ வைஷன் தன்னுடைய தகப்பனாருக்கு சிராதம் பண்ணினால் ரெண்டு பாதங்களையும் பிடிச்சிண்டு பிரார்த்தனம் பண்ணணும் சூத்ர பிரணதி பூர்வகம் பாக்கி பேர் எல்லாரும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு வகுத்து கொடுக்கறது இந்த முறையில் அவர்களை பிரார்த்தனை பண்ணி பிறகு ஆசனம் போடணும் ஆசனங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் ஸ்ராத்தத்தில் ஆசனத்தினுடைய பெருமைகளை கருட புராணம் நிறைய சொல்லியிருக்கு இந்த ஆசனம் விஷயமாக சொல்கிற பொழுது ஸ்ராத்தத்தில் மூணு இடத்துல தான் ஆசனம் எப்போன்னா முதல் நாளைக்கு பிராமணர்களை வரிக்கிற பொழுது முதல் ஆசனம் அப்புறம் மறுநாளைக்கு ஸ்ராத்தம் சங்கல்பம் ஆனவுடனே ஆசனம் மூன்றாவது பாதப்பிரச்சாலனம் அவர்களுக்கு காலளம்பி விட்டு பிறகு அவர்கள் உட்கார்ந்தவுடனே கொடுக்கக்கூடிய ஆசனம் இந்த மூன்று ஆசனம்தான் ஸ்ராத்திலே அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது தர்மசாஸ்திரமும் காட்டுறது ஆபஸ்தம்பர் சொல்கிற பொழுது பூர்வேத்தியுர் நிவேதனம் அபரேத்யுர்விதீயம் திருத்தீயம் ஆமந்திரணம் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காட்டியிருக்கார் மூன்று இடத்துல தான் ஆசனம் போடணும் முதல்ல அவர்களை வரிக்கிற பொழுது முதல் ஆசனம் மறுநாள் ஸ்ராத்தம் ஆரம்பித்து முதல்ல ஆசனம் பாதப்பிரச்சாலனம் ஆகி ஆவாகனத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஆசனம் இந்த மூன்று தடவை ஆசனம்தான் ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்தில் ஏன் மூன்று தடவை வச்சுருக்காத அப்படிங்கிறதுல நிறைய ரகசியம் இருக்குது முதல்ல இந்த ஆசனத்தினுடைய பெருமைகளை பார்த்தா ஆசனம் எப்படி போடணும் அப்படின்னா எப்பொழுதுமே நாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அங்கே உட்காரணும் அப்படின்னா நாமே ஆசனம் போட்டு உட்காரப்படாதுன்னு சாஸ்திரம் இன்னொருத்தரை ஆசனம் போட சொல்லி தான் நாம் உட்காரணும் அப்படி இன்னொருத்தர் இல்லை நாமளே ஆசனம் போட்டுண்டு உட்கார வேண்டியிருக்கு அப்படின்னா நாம் வச்சுன்னு மூன்றாவது துண்டே கீழே போட்டு உட்காரணும் திருத்தீய வஸ்திரம்னு பேர் அதை கீழே போட்டுண்டு உட்காரணும் அங்கே இருக்கிற ஆசனத்தை எடுத்துகின்னு வந்து போட்டுண்டு உட்காரப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன் அப்படின்னா அந்த ஆசனத்துக்கு அபிமானி தேவத பகவான் கூர்மாவதாரம் பண்ணினாரே அந்த கூர்ம அப்படிங்கிற தேவத தான் ஆசனத்துக்கு அபிமானி தேவதா அந்த ஆசனத்தை நாம் போட்டுண்டு நாமே போட்டுண்டு உட்கார்ந்தால் அதனால் நம்முடைய தேகத்தில் பாதிப்பு ஏற்படுறதுன்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது எங்கே பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னா நாமே ஆசனம் போட்டுண்டு உட்காடுற பொழுது பின் கழுத்து பக்கம் ஒரு நரம்பு இருக்குது அந்த பின் கழுத்து பக்கம் உள்ள நரம்பு பாதிப்பு ஏற்படப்படாதுங்கிறதுக்காகத்தான் நமக்கு ஆசனங்கிறதையே விதிச்சிருக்கா அந்த பின்பக்கம் கழுத்தில் உள்ள நரம்பு பாதிக்கப்படுறது அந்த நரம்புனுடைய காரியம் என்ன அப்படின்னா நாம் நம்முடைய மூளை யோஜனை பண்ணுறத நம்முடைய இந்திரியங்கள் பண்ணணும் நாம் மூளை என்ன யோசிக்கிறதோ என்ன தீர்மானம் பண்ணுறதோ அது நம்முடைய வாக்கு வாய் பேசணும் மூளை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் கன்று பார்க்கணும் மூளை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் நம்முடைய கை போய் தொடணும் இந்த உத்தரவை மூலை பிறப்பிக்கிறதுக்கான காரணம் அந்த நரம்பு ரொம்ப முக்கியமான காரணம் தானே ஆசனம் கொண்டு வந்து போட்டு உட்கார்ந்தால் அந்த நரம்பு பாதிக்கப்படும் அப்படின்னு கருட புராணம் நமக்கு எச்சரிக்கை பண்ணுறது அதற்கேன்னு ஒரு சரித்திரம் சொல்லியிருக்கு பெரிய சரித்திரம் வந்து தனியாக பார்க்கலாம் இன்னொருத்தர் ஆசனம் போட்டு உட்காரணம் அப்படி ஆசனத்தை கொண்டு வந்து போட்டு இடதுகையினால ஆசனத்தை பிடிச்சிண்டு வலதுகையினால அவர்களை அமர்த்தணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அப்படி அமர்த்தி தர்பைனால ஆசனம் போடணும் தர்பாசனம்னு தர்பைனால பண்ணின ஆசனத்தையே போட்டு அவர்களை அமர்த்தலாம் அல்லது வேறு ஆசனத்தை போட்டு அதில் தர்பயை போட்டும் அதில் அமர்த்தலாம் அப்படி ஆசனம் கொடுக்கறது முதல் நாளைக்கு ஆசனம் மறுநாளைக்கு ஆரம்பித்த பிறகு ஒரு ஆசனம் நடுவில் ஒரு ஆசனம் ஏன் மூன்று தடவை ஆசனம் வச்சுருக்கா அப்படின்னா அந்த சாப்பிட வந்திருக்கக்கூடிய பிராமணருக்கு நியமங்கள் நிறைய இருக்குது முக்கியமாக நாலு நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவர் முதல் நாளிலிருந்தே வேறு யாருடைய அன்னமும் அவர் சாப்பிடப்படாது யார் ஸ்ராத்தம் பண்ணுறானோ அவன் வீட்டு அன்னத்தை தான் அவர்கள் சாப்பிடணும் முதல் கட்டுப்பாடு ரெண்டாவது அந்த பிராமணருக்கு வேறு ஆசௌச்சங்களே வராது வேறு ஆசோசாதிகள் அவருக்கு வராது மூன்றாவது தன்னுடைய பத்னி மனைவி பகிஷ்டையாக போயிட்டால் அவருக்கு சிராதத்தில் அதிகாரம் இல்லை ஆகினாலே பத்னி பகிஷ்டையாக இருக்கப்படாது நான்காவது அவர் சந்தியாவந்தனத்தை தவிர வேறு எந்த கர்மாவும் செய்யப்படாது சந்தியாவந்தனம் உபாசனத்தை தவிர அக்னிஹோத்திரம் இருந்தால் அக்னிஹோத்திரம் இதை தவிர வேறு எதுவும் செய்யப்படாது இந்த நாலு நியமம் ரொம்ப முக்கியமான நியமம் இதில் முதல் ஆசனம் போட்ட உடனே சில நியமங்கள் வருது ரெண்டாவது ஆசனம் போட்ட உடனே சில நியமங்கள் வருது மூன்றாவது ஆசனம் போட்ட உடனே சில நியமங்கள் வருதுன்னு நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா தர்மசாஸ்திரத்தில் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்